காலை வெளிச்சம் ராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் 26 ஆறு முதல் கொண்டு 32 இரண்டாம் வசனங்கள் பண்டிகை ஆறு யோம்கிபூர் பாகம் 2 நேற்று நம்முடைய இதயங்களில் ஒரு கேள்வியோடு முடித்தோம் பாவ நிவாரண நாளன்று பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்தலத்திற்குள் சென்று உடன்படிக்கை பெட்டியின் மீதி இருந்த கிருபாசனத்தின் மேல் இரத்தத்தை தெளிக்கும்படி கட்டளையிடப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம் ஆனால் பின்னர் அமைதியாக ஒரு சிந்தனை நமக்குள் எழுந்தது எரேமியாவின் நாட்களில் உடன்படிக்கை பெட்டி ஏற்கனவே மறைந்துவிட்டதே அப்படியிருக்க இரண்டாம் தேவாலயத்தில் இது எப்படி சாத்தியமானது உடன்படிக்கை பெட்டி அங்கே இல்லை என்றால் பிரதான ஆசாரியர் எங்கே இரத்தத்தை தெளித்தார் பிற்கால வருடங்களில் இந்த கட்டளை எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது அதனில் இருப்பிடம் குறித்து வேத வசனம் மௌனமாக இருக்கிறது மக்க பெயர் புத்தகங்கள் மற்றும் சில ரபினிய எழுத்துக்கள் போன்ற பிற்கால மரபுகள் உடன்படிக்கை பெட்டியை ஒரு குகையில் மறைத்து வைத்தார் என்று கூறுகின்றன ஆனால் வேதாகமம் இதை உறுதிப்படுத்தவில்லை நமக்கு தெரிந்த உண்மை இதுதான் யூதர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து செருபாபேபிலின் தலைமையில் ஆலயத்தை மீண்டும் கட்டிய அந்த இரண்டாம் தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கவில்லை தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டியோ கிருபாசனமோ கேரோபீன்களோ இருக்கவில்லை என்று ஒப்புக்கொள்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டது அப்படியானால் பிரதான ஆசாரியர் என்ன செய்தார் இதற்கான பதில் ரபிகளும் ஆசாரியர்களும் அந்த கட்டளையை எப்படி புரிந்து என்பதில் இருக்கிறது லேவியராகமத்தில் இரத்தமானது கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லியிருந்தார் இரண்டாம் தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனமும் இல்லாததால் அவர்கள் அந்த கட்டளையை இவ்விதமாக பயன்படுத்தினார்கள் கிருபாசனம் ஒரு காலத்தில் இருந்த அந்த இடத்திற்கு முன்பாக இரத்தம் தெளிக்கப்பட்டது கவனமானது அந்த பொருளிலிருந்து அதாவது பெட்டியிலிருந்து இடத்திற்கு மாறியது மரபு குறிப்பாக இரண்டாம் தேவாலயத்தில் மகா பரிசுத்தலத்திற்குள் ஈவான் ஹாஷிடியா அது அஸ்திவார என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய திறந்த இருந்ததாக விளக்குகிறது சாலமோனின் ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்த அதே இடம் இதுதான் என்று நம்பப்பட்டது யோம்கிபூர் நாளில் பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து தூப அதை நிரப்பி பின்னர் முதல் ஆலயத்தின் உடன்படிக்கை பெட்டியிருந்த திசையை நோக்கி செய்வது போலவே இந்த கல்லின் மீதும் முன்பாகவும் இரத்தத்தை தெளிப்பார்கள் இந்த அங்கே வைக்கப்பட்டதல்ல. இது மலையின் ஒரு பகுதி。அதாவது இயற்கையாகவே வெளிப்பட்டிருக்கும் ஒரு சுண்ணாம்பு பாறை சாலமோனின் ஆலயத்தில் உள்ள மகா பரிசுத்தலம் இந்த பாறைக்கு நேர் மேலாக கட்டப்பட்டது விலைக்கு வாங்கியூகியின் போர்க்களத்தில் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் என்று இரண்டு நாளாகவும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நமக்கு சொல்கிறது அந்த போர்க்களம் இந்த மலையின் மீது இருந்தது மேலும் உல்சனத்திற்கு அடியில் இயற்கையான பாறை பூமியிலிருந்து ஒரு சாட்சியை போல எழுந்து நின்றது பாறையின்ிடத்தின் கீழே இன்னும் காணப்படுவது அதே பாறைதான் என்று அநேகர் நம்பினார்கள் அது அந்த தளத்தின் மையத்தில் உள்ள பெரிய திறந்த கல்லாக இருக்கிறது மகபரிசுர் அன்று பிரதான ஆசாரிய ரத்தம் தெளித்த இடமும் இதுதான் என்று இடைக்கால யூத ஆதாரங்கள் கூறுகின்றன மேற்பரப்பில் உள்ள சில வெட்டுக்குறிகள் உடன்படிக்கை பெட்டியின் அளவோடு பொருந்துவதாக நவீன தொழில் பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சில கருத்து தெரிவித்துள்ளனர் அகிழ்வாராய்ச்சி செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை ஆகவே சில விவரங்கள் பாரம்பரியம் மற்றும் கவனமான ஊகங்களுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் முக்கியமான கருத்து தெளிவாக இருக்கிறது உடன்படிக்கை பெட்டி இல்லாத போதிலும் தேவன் ஒரு இடத்தை ஒரு கல்லை அதாவது தமது பிரசனமும் தமது திட்டமும் மறைந்து போகவில்லை என்பதற்கான ஒரு நினைவூட்டலை விட்டு சென்றார் இந்த காட்சியை மனதில் வைத்து கொண்டு இந்த பண்டிகை புதிய சிருஷ்டியின் பயணத்தை பற்றி எவ்வாறு பேசுகிறது என்பதை இப்பொழுது நாம் கவனிப்போம் சடங்குகள் நிழல்கள் என்று நமக்கு வசனம் சொல்கிறது அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது அவைகள் வெளிக்கோடுகள் தானே தவிர இறுதி நிஜம் அல்ல எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினோரு பனிரெண்டு மேலும் சொல்கிறது கிறிஸ்துவானவர் வரப்போகும் நன்மைகளுக்கு ஆசாரியராய் வெளிப்பட்டு தமது ரத்தத்தினாலே ஒரே தரம் மகாபரிசுத்தலத்திற்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் காளைகள் வெள்ளாட்டு தூபம் மற்றும் இரத்தத்துடன் கூடிய பூமிக்குரிய பாவ கிறிஸ்துவர்கள் தங்கள் பயணத்தின் முடிவில் கிறிஸ்து அவர்களுக்கு பூச போகும் ஒரு மேலான மற்றும் இறுதி பாவ நிவாரணத்தின் தீர்க்க தரிசி காட்சியாக இருந்தது ஒருவர் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவர் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகிறான் என்று வேதம் சொல்கிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கிறிஸ்துவின் மீட்பின் கிரயத்தின் மீதான விசுவாசத்தினால் இந்த மாற்றம் தொடங்குகிறது அந்த விசுவாசத்தினால் விசுவாசி இப்பொழுது நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய பார்வையில் நீதிமானாக எண்ணப்படுகிறான் ஆனாலும் இந்த புதிய சிருஷ்டி இன்னும் ஒரு வீழ்ச்சியடைந்த உலகத்தின் வழியாகவே நடக்கிறது இன்னும் ஒரு அழிவுள்ள சரீரத்தையே கொண்டிருக்கிறது இச்சைகள் மற்றும் சந்திக்கிறது மனமாற்றத்தோடு விடுவதில்லை அது இப்போது தான் தொடங்குகிறது பண்டிகைகள் இந்த பயணத்தை எவ்வாறு விவரிக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம் பஸ்கா பண்டிகை ரத்தத்தினால் உண்டாகும் மீட்பை காட்டுகிறது புளிப்பற்ற அப்படிகை பாவத்தில் இருந்தும் சுத்திகரிக்கப்படுவதை காட்டுகிறது பண்டிகை தேவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது பெந்தகோஸ்தே பண்டிகை முதிர்ந்த கோதுமையை அதாவது முழு அர்ப்பணிப்புடன் ஒப்பு கொடுக்கப்பட்ட முதிர்ந்த குணாதிசயத்தை காட்டுகிறது நெருங்கிவிட்டது ஜனங்கள் ஒன்று கூடி ஆயத்தப்பட வேண்டும் இப்பொழுது புதிய சிருஷ்டிக்கான இந்த பயணத்தின் இறுதி சித்திரமாக பாவ பார்வைக்கு வருகிறது நிழலாட்டத்திலே பாவ நிவாரண நாள் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பாளையத்துடனும் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்துடனும் முடிவடைந்தது ஜனங்கள் மன்னிக்கப்பட்டு நின்றார்கள் அவர்களுக்குள் இருந்த தேவனின் வாசிஸ்தலம் சனங்காசார முறைப்படி சுத்தமாக இருந்தது நிஜத்திலே ஜெயம் கொள்கிறவர்களுக்கு இந்த மகா பாவ நிவாரண நாள் உயிர்த்தெழுதலும் அழியாமையிலும் பவுல் இதை விவரிக்கிறார் ஏனெனில் எழுந்திருப்பார்கள் மீண்டும் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் கொண்டு ஐம்பத்தி மூன்றாம் வசனங்கள் அவர் சொல்கிறார் நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் நாம் எல்லோரும் மறு ரூபமாக்கப்படுவோம் உயிர்த்தெழுதல் என்று அழைக்கிறது மற்றும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சேர்க்கிறது அந்த தருணத்தில் கிறிஸ்துவின் மீட்பின் கிரியத்தின் பலன் ஜெயம் கொள்கிறவர்களுக்கு முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது அவர்களுக்குள் இனி பாவம் இல்லை இனி மரணம் இல்லை இனி அழிவு இல்லை பூமியில் புதிய சிருஷ்டியின் பயணம் இறுதி புள்ளியை அடைகிறது அழியாத கரைபடாத தேவனோடும் அவருடைய குமாரனோடும் முழுமையாக ஒன்றிணைந்த நிலை தோ அங்கே அவர்கள் நிற்கிறார்கள் பூமிக்குரிய உடன்படிக்கை பெட்டி அல்லது அஸ்திவார கல்லின் முன் அல்ல மாறாக தேவனின் பிரசனத்திலேயே நிற்கிறார்கள் வேதம் இந்த கூட்டத்தாரை ஜெயம் கொள்கிறவர்கள் என்று அழைக்கிறது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்கு முதல் கொண்டு ஐந்தாம் வசனம் சொல்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசமே உலகத்தை நம்முடையொள்கிறவர்கள் என்பவர்கள் தங்கள் சொந்த பலத்தால் வலிமை பெற்ற ஒரு சிறப்பு மேல் தட்டு வர்க்கத்தினர் அல்ல ஏசுவே தேவனுடைய குமாரன் என்று இருதயபூர்வமாக நம்புபவர்களும் நெருக்கடியின் கீழும் நல்ல அறிக்கையையும் பற்றி கொண்டிருப்பவர்களும் அவருடைய லாபத்தை மறுதளித்தவர்களும் மனுஷர் முன்பாக அவரை அறிக்கை பண்ணுகிறவர்களும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின் தொடருபவர்களுமே அவர்கள் யோவான் எழுதுகிறார் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவரில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் நிலைத்திருக்கிறான் இவர்களுடைய விசுவாசம் இவர்கள் புதிய சிருஷ்டியை பொறுத்தவரை பாவ நிவாரண நாள் என்பது வெகு தொலைவில் உள்ள எதிர்காலத்தை பற்றிய போதனை மட்டுமல்ல அது இப்போதைய அன்றாட வாழ்க்கையை வடிவமைக்கிறது ஆவிக்குரிய ரீதியில் இது மனத்தாழ்மைசோதனை மற்றும் விரைவான மனம் திரும்புதலை சுட்டி காட்டுகிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் உலகத்துடனே நியாய தீர்க்கப்பட மாட்டோம் என்று ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் கொண்டு முப்பத்தி இரண்டாம் சொல்கிறார் புதிய சிருஷ்டி மென்மையான மனசாட்சியை காத்து கொள்ளவும் பாவம் தென்பட்டவுடனேயே அதை விட்டு திரும்பவும் தேவனுடைய கரத்தின் கீழ் தாழ்ந்து பணியவும் கற்றுக்கொள்கிறது ஏசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அழிக்கப்படும் என்று நம்பிக்கையின் நங்கூரமாகவும் நமது தற்போதைய நடக்கையின் தரநிலையாகவும் மாறுகிறது நியாய பிரமாணத்தின் கீழ் பாவ நிவாரண நாள் ஏழாம் மாதமாகிய பத்தாம் அது பரிசுத்த நிஜத்திலே நமது ஆசாரியராகிய கிறிஸ்து ஏற்கனவே தமது சொந்த இரத்தத்தினாலே மகாபரிசுத்தலத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார் அவருடைய சரீரமாக விவரிக்கப்படும் சபை தங்கள் கொள்கிறது இந்த முடிவில் முடித்தது போல சிறும கொள்கிறவர்கள் வெளிப்படுத்த விசேம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் கொண்டு ஐந்தாம் வசனங்களில் சொல்லப்பட்ட ஒரு இலட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் தங்கள் ஓட்டத்தை முடித்திருப்பார்கள் அப்பொழுது மீட்பின் முதலாம் அவர்களுக்கு பயன்படுத்தப்படும் இவ்விதமாக அடையாளமாக இருந்த பாவனிவரண பூமியில் புதிய சிருஷ்டியின் பயணத்தின் முடிவு வரை முன்னோக்கி நீளமாக உள்ளது அந்த நேரத்தில் அவர்களின் தியாகம் முடிந்தது அவர்களின் சோதனை முடிந்தது மற்றும் அவர்களின் ஆசாரியர் மகாபரிசுத்தலத்திலிருந்து ஜீவனுடன் வெளியே வந்தது போல அவர்களும் மகிமையில் கிறிஸ்துவுடன் உயர்த்தப்படுவார்கள் பூமிக்குரிய மகா பரிசுத்தலத்தில் இருந்த கல் மறைந்து போன உடன்படிக்கை பெட்டி தெளிக்கப்பட்ட ரத்தம் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆகிய அனைத்தும் அவைகளுக்கு அப்பால் உள்ள இந்த தருணத்தை அதாவது மண் மகிமையாக மாறும் குற்ற உணர்வு புத்திர சுகாரத்தால் மாற்றப்படும் மற்றும் தேவனுடைய குடும்பம் அவருடைய பிரசனத்தில் இலை நிற்கும் தருணத்தை சுட்டி இன்னும் பார்க்க வேண்டியது அதிகம் இருக்கிறது இந்த பண்டிகை ஏழாவது மாதத்தின் பத்தாவது நாளில் வருகிறது வேதத்தில் இந்த இரண்டு எண்களும் ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது பயணத்தின் முழுமை மற்றும் சோதனையை பற்றி இந்த இடத்தில் வரும் பத்து மற்றும் ஏழு எண்கள் எவ்வாறு பேசுகின்றன அமைதலான மற்றும் நன்றியுள்ள இதயத்துடன் தேவனுக்கு சித்தமானால் நாளை காலை வெளிச்சத்தில் இதைப் பார்ப்போம் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்